அப்போது போது எனது இரு கைகளையும் இரு தொடைகளின் இடுக்கில் வைத்துக் கொண்டேன் தந்தை தடுத்து நாங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருந்தோம் அதை விட்டு நாங்கள் தடுக்கப்பட்டு எங்கள் கைகளை மூட்டு கால்களின் மீது வைக்குமாறு உத்தரவிடப்பட்டோம் என்றார்